வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று மே மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வட அட்லாண்டிக் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதில் இரண்டாயிரத்தி நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு துருக்கியில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியின் போது செலால் பயார்க் என்பவர் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தெற்கு வியட்நாம் மீது குண்டுகள் வீசி தாக்குதலை தொடுத்தனாண்டு ஆஸ்திரேலியாவில்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச ராஜாபாதர் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பொதுவுடைமைவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிபன் சந்திரா இந்திய அரசியல் பொருளாதார வரலாற்று அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஓ என் வி மலையாள கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தினேஷ் கோஸ்வாமி இந்திய அரசியல்வாதி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 இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் மார்க்சிய சிந்தனையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மினு மசானி இந்திய வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி இன்னாலின் சிறப்புகள் நைஜீரியா நாட்டில் சிறுவர் நாள் பொலிவியா நாட்டில் அன்னையர் நாள் மேலும் அடிமை ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே